முன்னிட்டு நற்றினை வழங்கும் உலக தமிழர்களுக்காக ஒளிவுலா வருகிறது நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய குடும்ப சூழலில் பெரிதும் பொறுப்பு எடுத்துக் கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற இந்த பட்டி மண்டபம் வெகு சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது அதன் இறுதி கட்டமாக தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம் இரண்டு அணிகள்லயுமே ரொம்ப நல்லா பேசினாங்க ஆண்கள் அணியிலையும் சரி பெண்கள் அணியிலையும் சரி அவங்கவுங்க கருத்துக்களை பதிவு பண்ணும் போது ரொம்ப ஆணித்தரமாக அடிச்சு பேசினாங்க இது தாயா கரெக்ட் இப்படி தாயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எந்த வித தயக்கமும் இல்லாம ஏன்னா இது வந்து ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை ஒட்டிய ஒரு தலைப்பு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து சொல்ல போறோம் அதை வந்து ரொம்ப தெளிவாவே இரண்டு அணிகளும் சொல்லி இருக்கிறாங்க இப்போ ஒரு மாட்டு வண்டியில மாடு ஊட்டுறோம் ரெண்டு மாடும் ஒரே மாதிரி இருந்தா தான் அந்த மாட்டு வண்டி நல்லா ஓடும் இந்த மாட்டு வண்டியில ஒரு ஜாமான் ஏற்றி வச்சு அதை கொண்டு போய் நம்ம சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கலாம் ஒரு மாடு ஒரு குட்ட மாடா குள்ளமா இருக்குது சோனியா இருக்குது இன்னொரு மாடு நல்லா வாட்ட சாட்டமா நல்லா கம்பீரமா இருக்கு இந்த ரெண்டு மாட்டையும் ஒரு மாட்டு வண்டியில ஊட்டி ஓட்டினோம்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த மாட்டு வண்டி ஊர் வைச்சேரும் நினைக்கிறியே அது எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து போயிடும் போய் சேராது அப்ப ரெண்டு மாடும் ஒரே மாதிரி சைஸ்ல இருந்தாத்தான் அந்த மாட்டு வண்டி நல்லா ஓடும் இப்ப இது மாதிரி ஒரு கணவனும் மனைவியும் நல்ல மாதிரி ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்ப என்ன செய்யலாம் இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது மாப்பிள்ளையோட உயரம் எவ்வளவு அஞ்சடியா அப்பா குறிச்சுக்கப்பா அஞ்சடி உயரம் பொண்ணும் அப்புறம் சுத்த எவ்வளவு வெயிட் எவ்வளவு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இதுக்கேற்ற மாதிரியா பொண்ணு பார்க்க அது இல்லை அது வந்து வேலை பார்க்கறதுக்கான ஒப்பீடுதான் அந்த மாட்டு வண்டி இது வந்து குடும்பம் நடத்துறதுக்கான ஒப்பீடு அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அவங்க குணங்கள் ஒத்து போற மாதிரி இருக்கணும் பெரும்பாலும் ஜாதகம் எல்லாம் அது எதுக்காக பாக்குறாங்கிறிய அதுல சில அறிவியல் உண்மைகள் அதுல இருக்குது அதாவது இந்தந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இப்படி இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் இருக்கு அந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களுடைய இரத்த அமைப்புகள் அணுக்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையும் அதுல இருக்கு ஒரே மாதிரியா உள்ளவங்க ரெண்டு பேரும் கோபக்காரல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா அந்த வீட்டில் எப்பவுமே ஒரு நிம்மதி இருக்காது அப்போ ஒரு ஆளு ரொம்ப கோபமா இருக்கும்போது இன்னொரு ஆளு கொஞ்சம் அடிபணிஞ்சு போனாங்கன்னா அப்ப அந்த இடத்துல ஒரு சமரசம் நிலவும் அதுக்காக அந்த ஜாதகம் பாக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் முன்னோர்கள் வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தா அந்த குடும்பம் சிறப்பா இருக்கும் அதுக்காக விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா அந்த விட்டு கொடுக்கக்கூடிய நபர் கிடைச்சி அடிமையா போயிடுவாங்க அதனாலதான் இந்த பெண் அடிமை அப்படிங்குற ஒரு பதமே உருவானது அதனால விட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கறதும் ஒரு அளவு இருக்குது எல்லா நேரத்திலையும் விட்டுக் கொடுக்கணுங்கிறது கிடையாது தேவையான நேரங்களில் விட்டுக் கொடுக்கணும் அந்த குடும்ப தலைவர் அலுவலகத்தில் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுக்கு வரும்போது ஒரே கோவத்தோட வர்றாரு ஆஃபீஸ்ல அப்படி ஆயிப்போச்சு நாளைக்குமே அந்த பிரச்சனையை தீக்கணும் என்னடா பண்றது இல்லாட்டி நாளைக்கு மேலதிகாரி போட்டு நம்மளை படம் படுத்திருவாருன்னு சொல்லி பயங்கர டென்ஷன்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு வீட்டுக்கு வந்தோடனா அந்த வீட்டுக்காரமா பாக்குறாங்க என்ன இன்னைக்கு அவர் ஒரு மாதிரியா இருக்கிறாரு அவர் வீட்டுக்குள்ள வரும்போதே தெரியும் தடப்படான்னு வந்தாருன்னா அவர் ஏதோ டென்ஷனா இருக்கிறாரு அர்த்தம் அப்ப அந்த நேரத்துல அந்த அம்மா என்ன பண்ணணும் சரி இன்னைக்கு வந்து அவர் கொஞ்சம் சூடா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சாதாரணமா பேசி அந்த சூழ்நிலையை எளிதாக மாற்றணும் அதை விட்டுட்டு அவர் வரும்போதே சூடா இருக்கிறாருன்னா இந்த அம்மா இங்க மேற்கொண்டு ஒரு சூட ஏற்றி விடா எங்க அந்த பையனுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும் பணம் வரும் போய் எடுத்துட்டு வந்தியலா அப்படின்னு அவர் ஏற்கனவே வந்து போயிருக்கிறாரு அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை கேட்ட அவர் என்ன பண்ணுவாரு சரி சரி கட்டலாம் கட்டலாம் அப்படின் பாரு ஆமா எந்தத்த சொல்லி உங்கள்ட்ட என்னத்த பண்றது எப்ப கேட்டாலும் இதே சொல்லிக்கிட்டே இருப்பியே அப்படின்னா என்ன ஆகும் அவருக்கு சும்மா அந்தவருக்கு இன்னும் கொஞ்சம் உச்சத்துல ஏறும் திரும்பிட்டு அவரு கடிக்கடிப்பாரு இவங்க ஒண்ணு சொல்லுவா அவங்க சொல்லுவா வீடு வந்த அப்பத்தான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்குள்ள வர்றாரு வந்த உடனே ஆளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி என்ன வீடே வந்து போர்க்கிழமை ஆகி போயிரும் இதை இருக்க குழந்தைங்க அடாடாடா இதுக்கு ரெண்டு ஆரம்பிச்சிருச்சு இனி நம்ம எங்கடா நிம்மதியா இருக்க போறோம்னா அதுங்க பெத்தகளை கண்டாலே புள்ளை அழகிட்டு போடுற மாதிரியான ஒரு சூழல் ஆகி போயிரு இப்போ என்ன பண்ணணும் அவர் கோவமாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சால் இந்த அம்மா கொஞ்சம் பேசாமல் இருந்துட்டு மெதுவாக கூட கேட்டுக்கலாம் குழந்தைக்கு பணம் கட்டணுமே பணம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு அப்புறம் கேட்டாது ஒரு மாதிரியாக இருக்கும் இதுதான் வந்து அந்த விட்டுக் கொடுத்தல் அனுசரித்தல் அப்படிங்கிறது இப்போ அதை விடுங்க ஆனால் அந்த அம்மா வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடுப்பில் ஏதோ ஒரு வேலை பார்க்கும்போது கையில் ஏதோ ஒரு சுடுதண்ணி கொட்டிருச்சு எப்படி பேதனையோட உட்காந்து கையில் ஒரு மருந்து போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர் ஆஃபீஸில் வர்றாரு வந்த உடனே பார்க்குறாரு கையில் இந்த மாதிரி கட்டு போட்டுருக்காங்க அப்போ என்ன சொல்லணும் அடாடா என்னம்மா என்னாச்சு ஏன் அப்படி கொட்டிக்கிட்ட பாத்து பண்ணக்கூடாதா ஐயோ எப்படி கை வீங்கி போச்சு அப்படின்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு ஆதரவா இருக்கும் அதை விட்டுட்டு ஏன்டி இவ்வளவு நாளா சமைக்கிறீ ஒரு பாத்து சமைக்க தெரியாது இப்படியா கையில கொட்டிக்கிட்டு உக்காந்துருப்ப என்னத்துக்கு தே நீ எல்லாம் ஒரு பொம்பளைன்ட்டு இருக்கிறியாவோ அப்படின்னு சொல்லி அவர் பேசினாருனா அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் இதுலயா நீ வெந்த ஊனில் வேலை பாய்ச்சிற மாதிரி உட்காந்து பாய்ச்சற வந்திருக்கியானி அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷன் ஆகி அவங்க ரெண்டு வார்த்தையை சொல்லுவாங்க மறுபடியும் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும் இது மாதிரி ஒருத்தவங்க கோபமா இருக்கும்போது இன்னொரு ஆளை அனுசரிச்சு போனாங்கன்னா அந்த குடும்பத்தில் எப்போவுமே ஒரு அமைதி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் அங்கே வடிக்காது அப்படி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்த எதிர்வாதங்கள் பேசும்போதே அங்கே பிரச்சனைகள் பெருசாகுது சரியா தலைப்புக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் என்னையா பேசிக்கிட்டு இருக்கிற பொறுப்பு ஆண்களுக்கா பெண்களுக்கானு கேட்டா அதை சொல்லுவியா அதை விட்டுப்புட்டு இது என்ன கடைபிடிச்சுக்கிட்டிய அப்படின்னா கேக்குறீ இந்த பட்டி நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஆரம்பத்துல எழுந்தது ஏன் அப்படின்னா இதுல ஆண்கள் தரப்பில் எட்டு நபர்களும் பெண்கள் தரப்பில் எட்டு நபர்களும் நடுவரை சேர்த்து மொத்தம் பதினேழு பேர் வந்து இதுல பேசியிருக்கிறோம் ஆனா இதுல என்ன ஒரு சிறப்புனா இந்த பதினேழு பேருமே இது வரைக்கும் யாரும் ஒருத்தர் ஒருத்தியா சாத்தியம் ஒரு பட்டி எல்லாரும் ஒருத்தர் சேர்ந்து பார்த்து பேசினா தானே ஒரு பட்டி மண்டபம் முடியும் யாருமே ஒருத்தர் ஒருத்த பார்த்து அப்புறம் பட்டிமண்டம் நடத்தலங்கிறியா என்னைக்கா கதை விடுறீ அப்படின்னு தோணும் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது பெண்கள் அணியில் பேசும்போது ஒரு அம்மா சொன்னாங்க அந்த செல்போன் கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில கிடச்சேன் அப்படின்னு சொல்லி கோபப்பட்டாங்கல்ல அந்த செல்போன் கண்டுபிடித்த மனிதர் தான் இதற்கு நமக்கு உதவிகரமாக உதவியாக இருந்தார் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஏன்னா இந்த பதிவுகள் எல்லாமே செல்போனில் எல்லாருமே பேசி பேசி அவங்கவுங்களுடைய வாதங்களை பேசி அனுப்பியிருக்கிறாங்க அதற்கு உறுதுணையாக இருந்தது வாட்ஸ்அப் என்ற செயலி அந்த செயலி மூலமாக எல்லோரும் தங்களுடைய கருத்தை பதிவேற்றினார்கள் அதில் வந்து சில எடிட்டிங் ஒர்க்கெலாம் பண்ணி அதை ஒரு பட்டி மாற்றி அமைத்து நற்றினை நேயர்களுக்காக இப்போ நம்ம தொகுத்து வழங்கணும் மிகச்சிறப்பாக அமோக ஆதரவோடு உலக தமிழர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற முதல் நிகழ்ச்சி அப்படிங்கிறதுல நற்றினை மிகவும் பெருமை இது ஆரம்பத்தில் நடத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிய போது இது சந்தேகந்தேன் இது அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமாக இருந்தது அப்படியே பண்ணாலும் இது கொண்டும் பெரிய அளவில் வரவேற்பு இருக்காது ஏன்னா நேரில் உட்காந்து பாக்குற மாதிரி பேசுற மாதிரி இது வராது இது வந்து ஒரு செயற்கையாக இருக்கும் அதனால இது சரியா தெரியல இருந்தாலும் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாம் ஆரம்பித்தோம் ஆனாலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை முழு ஈடுபாட்டோடு இதில் செஞ்சதுனால இது வந்து நல்லது ஒரு வெற்றியை பெற்று தந்தது ஏன்னா எந்த ஒரு காரியம் செய்யறதுனாலும் அதில் ஒரு ஈடுபாடு இருந்தால் தானே அது நல்லபடியாக செய்ய முடியும் என்னமோ செஞ்சு பார்ப்போம் வந்தால் வரட்டும் வரலன்னா பார்த்துக்குவோம் அப்படின்னு ஆரம்பித்தோம்னால அது வராது இல்லை எப்படியும் இதை வந்து செஞ்சு இதை நல்லா கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு ஈடுபாடு இருந்ததுன்னா அது நல்லபடியாக வரும் அந்த வகையில் இது ஒரு ஈடுபாட்டுடன் எல்லருடைய முழு பங்களிப்பும் இருந்ததுனால் இது வந்து நல்ல சிறப்பு அமைஞ்சது அப்படிங்கிறத சந்தேகம் எதுவும் கிடையாது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வாட்ஸ்அப்ல ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தோம் இந்த மாதிரி நட்டினை வாட்ஸ்அப் வழியாக ஒரு பட்டி மண்டபம் நடத்த போது இதுல கலந்து கொள்பவர்கள் நன்றினையை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொண்டு அதன் மூலமாகத்தான் இந்த நட்டினை நடத்தி இந்த பட்டி மண்டபம் அரங்கேறியது ஏதாவது ஒரு காரியம் பண்ணோம்னா எதுக்காக பண்றோம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கணும் இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா அடுத்த தலைமுறையை ஒரு நல்ல ஆரோக்கியமான தலைமுறையாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத நற்றினுடைய இலக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவ சமுதாயம் என்ன பண்றோம்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பண்ணாங்க அதனால நானும் பண்ணேன் அதைத்தான் சொல்றாங்களே தவிர நான் தனித்துவமாக என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே எதுவும் தெரியல தோணல அதுக்கும் இந்த பட்டிமண்டபத்துக்கும் என்னையா இருக்கு என்னையா மொட்டத்துலக்கும் முழங்கால நீங்கள் முன்வந்தியர்கள் என்றால் உங்கள் வாரிசுகள் உங்களை பின்தொடர்வார்கள் அதனால நீங்க வந்து முதல்ல பேசுங்க நீங்க பேசுற பேச்சை கேட்டுட்டு அட நம்ம அம்மாவே இப்படி பேசியிருக்கிறாங்களே அப்ப நம்மளும் பேசணுமே அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு ஆர்வம் வரும் நம்ம அப்பாவே எப்படி பேசி அப்ப நம்ம பேசாம இருக்கலாமா அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு ஆர்வம் வரும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பட்டிமண்டபம் இது போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை நம்ம நடத்துறோம் அந்த குழந்தைகளை ஊக்குவித்து அவர்களை ஒரு நல்ல தைரியம் உள்ள பிரஜைகளாக உருவாக்குவது பெற்றோர்களாகிய நம் கையில தான் இருக்குது அதற்கு இது போன்ற ஊடகங்களை இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் இதை யாருமே முன்னெடுக்கிறது இல்லை படித்தா போதையா நம்ம படிக்கணும் மார்க் வாங்கணும் நல்ல நிறைய மார்க் வாங்கினாத்தான் நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் நல்ல காலேஜ்ல படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்லா வந்துட்டோம்னா நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் இப்ப நல்ல வேலை கிடைச்சா நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா சம்பாதிச்சா எல்லாமே நல்லா இருக்கும் ஆக எல்லாமே நல்லா இருக்கணும்னா என்னது பேசிக்கா நல்லா படிக்கணும் இது ஒண்ணுதான் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறோம் அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லாமே நல்லா இருக்கா எல்லாமே நல்லா படிக்கிறாங்க நல்ல வேலையும் கிடைக்கிது ஆனாலும் நல்லா இருக்காங்களா இல்ல ஏன் அவர்களுக்கு நல்லா இருக்கிறோம் நல்லது சொல்லி கொடுக்கறோம்னு நினைச்சுக்கிட்டு நல்ல விஷயங்கள் நிறையத்த நம்ம சொல்லி கொடுக்காம இருக்கிறோம் படிப்பு மட்டுமே வாழ்க்கை அல்ல படிப்பை தாண்டிய பல விவரங்கள் நாட்டுல இருக்குது நடைமுறையில் நம்ம பார்க்கறோம்ல இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு ஜாமா வாங்குறோம் அந்த ஜாமான்ல ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னா அந்த கடை திருப்பி கேட்கணும் என்னையே அதில் இப்படி இருக்கே இது இவ்வளோ ரேட்டு தானே போட்டுருக்கு நீள சொல்றீ அப்படின்னு கேட்கணும் இல்லை வந்து இது பழைய ச இது வந்து மே இந்த எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சு போச்சு காலவதியான பொருளை நீ கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி அவட்ட கேட்கணும் கேட்கறதுக்கு நமக்கு தைரியம் இல்லையே என்ன கொடுத்துருக்காங்களோ தைரியம் இல்லைங்களா அவரை கவனிக்கிறது கூட கிடையாது அப்படியெடுத்து கொடுத்தா தான் வாங்கி போட்டுக்கிட்டு வந்துடுவோம் வீட்டில் வந்து பார்ப்போம் இப்படி இருக்கும் சரி பரவாயில்ல என்னத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படி இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு மனோபாவம் தான் இருக்குதே தவிர அதை தைரியமாக எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனப்பான்மை யார்ட்டையுமே கிடையாது இந்த பட்டி பேசிய நேயர்கள் ஒவ்வொருவரும் அதை கேட்டு ரசித்த நேயர்கள் ஒவ்வொருவரும் அதை தங்களுடைய குழந்தைகளிடம் போட்டு காட்டுங்கள் அவர்களை கேட்க செய்யுங்கள் அவர்களும் இதுபோல் இதைவிட இன்னும் திறமையாக பேசுவதற்கு அவர்களை தயார்படுத்துங்கள் என்பதுதான் உங்களிடம் நன்றினை கேட்டுக்கொள்ளும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சமூகத்தில் ஆண்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் பெண்களுக்கு இந்தந்த பொறுப்புகள் அப்படின்னு வந்து ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்கிறாங்க பெண்கள்லாம் இந்தந்த வேலைலாம் பார்த்துக்கணும் பொறுப்புனா என்ன வேலை தானே அப்போ இந்தந்த வேலைகள்லாம் பெண்கள் பார்க்கணும் இந்தந்த வேலைகள்லாம் ஆண்கள் பார்க்கணும்னு ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இது அந்த காலத்தில் சரியா இருந்துச்சு ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க ஆண்கள்லாம் வேலைக்கு போவாங்க அப்படிங்கிறது ஒரு வரைமுறையாக இருந்தது ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது ரெண்டு பேரும் வேலைக்கு போகக்கூடிய ஒரு கட்டாயமும் இருக்குது அப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது அந்த பெண்களுக்குன்னு இருக்கக்கூடிய வேலைகள்ல பாதி ஆண்கள் எடுத்துக்கணும் அது மாதிரி ஆண்களுக்குன்னு இருக்கக்கூடிய வேலைகள்ல பாதி பெண்கள் எடுத்துக்கணும் இப்படி ரெண்டு பேரும் அந்த வேலைகளை பொறுப்புகளை பகிர்ந்துகிட்டாங்கன்னா அங்கே பிரச்சனையே இருக்காது ஆனா பொறுப்புகளை எடுத்துக்கிறத விட நம்ம என்ன பண்ணுவோம்னா பொறுப்புகளை அடுத்தவங்க மேல சுமத்துவோம் எங்க நீங்க அதை பண்ணிருங்க நீங்க அதை செஞ்சிருங்க இந்த வரும்போது அதை வாங்கிட்டு வந்துருங்க அதை அங்கே போகணும்னு சொன்னீங்க அதை நீங்க பாத்துட்டு வந்துருங்க அப்படின்னு இந்த அம்மா வந்து அவர்கிட்ட எல்லா வேலையும் பொறுப்புகளையும் கொடுப்பாங்க அவர் என்ன பண்ணுவாரு அதே அப்படியே திருப்பிக்கிட்டு அவர் பண்ண வேண்டிய வேலைகளா இருக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு பழம் கட்டணும் கட்டிருமா அந்த அப்படியே வரும்போது அந்த ஈபி பிள்ளை கட்டணும் இல்லை அதையும் கட்டிட்டு வந்துரு அந்த பால்காரனு காசு விட்டு அதை கொடுத்துரு இப்படி இவர் என்ன பண்ணுவாரு இவர் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த அம்மா மேல தள்ளி விட்டுருவாரு இப்படி ஒருத்தவங்க மேல ஒருத்தங்க வந்து பொறுப்புகளை தள்ளிவிடும் போதுதான் அங்கே வந்து பிரச்சனைகள் வெடிக்கும் அதனால நம்ம என்ன சொல்லிருக்கிறோம்னா பொறுப்புகளை எடுத்துக்கொள்பவர்கள் ஆண்களா பெண்களா அதை நம்ம கேள்வி கேட்டிருக்கோம் அதுக்குத்தான் இப்ப நம்மளுடைய பங்களிப்பாளர்கள்லாம் மிகச்சிறப்பாக கருத்துக்களை இங்கே வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதுல ஆண்கள் அணியில பேசும்போது நிறைய கருத்துக்களை சொன்னாங்க பெண்கள் வந்து நிகழ்காலத்திலேயே சந்தோஷமா இருக்கணும்னு நினப்பாங்க அவங்களுக்கு இப்போதைக்கு சந்தோஷமா இருந்தா போதும் எதிர்காலத்தை பத்தி அவங்களுக்கு அக்கறை இல்லை அது மாதிரி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள்னு பார்த்தா நிறைய இருக்குது ஆனால் எதையுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆண்கள் எல்லாத்தையுமே உள்ள வச்சு வச்சு அவங்க நிறைய பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஆண்கள் நிறைய கருத்துக்கள் எடுத்து அடுக்கடுக்காக அப்படியே கொட்டிக்கிட்டே இருந்தாங்க குடும்பத்துக்கே நாங்கள் அதையே ஆணி சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதை அப்படியே எதிர்த்து பேசும்போது பெண்கள் சொன்னி வேரலை சேர்த்து வச்சாலும் அதை குடும்பத்துல கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து அதை பகிர்ந்து குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறது அந்த தண்டுப்பகுதியாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் அவங்க தரப்பு வாதத்தை வச்சாங்க மெழுகுபர்த்தியாக உருகி நாங்கள் குடும்பத்தை கா பாதுகாக்கிறோம் சொல்லி பெண்கள் தரப்பில் இருந்து நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க பொறுப்புகளை சுமந்து சுமந்து எங்களுடைய வழி அதிகமாக அதிகரித்து கொண்டே அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக முட்டை இடம் பார்த்துக்குத்தான் வழி தெரியும் நீங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு போறவங்கதே அதனால உங்களுக்கு இந்த குடும்பத்தினுடைய சுமை அதில் இருக்கக்கூடிய வழி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பெண்கள் தரப்பிலிருந்து மிக நல்ல கருத்துக்களை எல்லாம் எடுத்து வச்சாங்க இன்னும் புராணங்களில் கூட பார்த்தா பெண்களை தீக்குளிக்க வைத்தார்கள் ஆனால் இதுவரைக்கும் ஒரு ஆண் ஒரு சுண்டு வரலை கூட கட் பண்ணிக்கிட்டது கிடையாது புறஞ்சொன்னாகல்ல ஒரு பொறுப்பு இல்லாத அப்பா ஏன்னா குழந்தை என்ன படிக்குதுன்னு கூட தெரியாத ஒரு அப்பா சாந்தி மிஷும் தெரியாது சுமதி மீசும் தெரியாது இது போன்ற பொறுப்பு இல்லாத தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் எடுத்து சொன்னாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆண்கள் என்பவர்கள் பொறுப்பு நிறைந்தவர்கள் அவங்கள்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அவங்க பண்ணிருவாங்க ஒரு தடவை பண்ண முடியலன்னு சொன்னாலும் அடுத்த தடவை பண்ணிருவாங்க உதாரணத்துக்கு அலுவலகத்திலிருந்து வரும்போது எங்க சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னா வாங்கிட்டு வருவாரு சில நேரம் மறந்துட்டு வந்துருவாரு வந்ததுக்கு அப்புறம் சொன்னா அவங்களே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கிட்டு வந்துடுவாரு அதாவது பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது அதை வந்து நம்ம சுட்டி காட்டும் போது அவர் எடுத்து செய்வார் அந்த ரேஷன்ல அரிசி போடுறேன் இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா தானே இருக்கு போய் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னா போய் வாங்கிட்டு வருவார் அது வந்து நல்ல அரிசியா அமைகிறதும் கெட்ட அரிசியா அமைகிறதும் அந்த ரேஷன் கடைக்காரன் கையில் இருக்குது அது ரெண்டாவது ஆனா போவார் வாங்குவார் ஏன்னா அவருடைய பொறுப்பு இருக்குல்ல அதனால போகணும் வாங்கணும் அப்படிங்கிற அந்த வேலையை அவர் கரெக்டா பண்ணிடுவாரு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறது அது பர்றத பொறுத்து ஆனா இதே பெண்கள் ஒரு பெண் வந்து ஒரு அலுவலகத்திலிருந்து கிளம்பும் போது வீட்டுக்கு பால் வாங்கணும் அப்படின்னா தெரியும் காலையில வந்து இன்னைக்கு பால் கரம் பால் போடல சாயந்தரம் வீட்டுக்கு போனா பால் வேணும் அப்படின்னு தெரியும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வரும்போது பாலை கரெக்டா அந்த இடத்துல வந்து அந்த கடையில நின்று பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்போ ஸ்கூலில் வந்து எட்டாம்தேதி குழந்தைக்கு பணம் கட்டணும் அப்படின்னா அந்த எட்டாம் தேதிக்கு வேண்டிய பணத்தை ஏழாம் தேதிக்கே அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு எட்டாம்தேதி அன்னைக்கு அவங்க கொண்டா கட்டிருவாங்க இல்லை யார் ஒருத்தங்களை கொடுத்து கட்ட சொல்லுவாங்க அந்த தேதிகளை கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருந்து அந்தந்த தேதியில் அதாவது பண்ணணும் அப்படிங்கிறத பெண்கள் வந்து பொறுப்பாக எடுத்து பண்ணக்கூடியவர்கள் யாருக்கு என்ன வேணுமோ எது தேவையோ அதை அறிந்து செய்யக்கூடியவர்கள் பெண்கள் ஏன்னா பெண்கள் அங்கே ஒரு ஈடுபாட்டோட அந்த குடும்பத்தில் ஒரு ஈடுபாட்டோடு இருப்பதனால் அவர்கள் அங்கு என்ன தேவையோ அந்த தேவையை அவங்களாவே பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதில் விதிவிலக்கும் உண்டு ஆனா இதை வந்து நம்ம பொதுவான ஒரு விஷயமாத்தான் இதை எடுத்து பார்க்க முடியுமே ஒவ்வொரு வீட்டிலயும் எப்படி நடக்குதுன்னு இது வந்து நம்ம புள்ளி ஓரம் எடுக்க முடியாது பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை பார்த்து நாலு பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லணும் நம்ம குடும்பத்தை வந்து நாலு பேர் வந்து பெருமையா பேசணும் இப்ப வீட்டுக்கே ஒருத்தவங்க வந்தாங்கன்னா வீடு நல்லா இருக்குன்னு சொல்லணும் வீட்டு பராமரிப்பு நல்லா பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு சாப்பாடு சமைச்சு வச்சாங்க அடுத்தவங்களுடைய பாராட்டுதல்களுக்காக இயங்குபவர்கள் அதை எதிர்பார்ப்பவர்கள் பெண்கள் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய பொறுப்புகளை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் ஆனா ஆண்களுக்கு வந்து பொறுப்பு இருக்கு செய்வாங்க சொன்னா செய்வாங்க சொன்னா செய்யறது அப்படிங்கிறது நல்ல மனிதர் நல்லவர்கள் சொல்லாமலே எடுத்து செய்பவர்கள் அவர்களை விட சிறந்தவர்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்றைய குடும்ப சூழலில் பெரிதும் பொறுப்பு எடுத்துக் பெண்களே என்று கூறி இரண்டு அணிகளிலும் மிக சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை செய்த பங்களிப்பாளர்களுக்கும் அவ்வப்பொழுது கைதட்டல்களும் கரகசமும் எழுப்பி பங்களிப்பாளர்களை ஊக்குவித்த பார்வையாளர்களுக்கும் இந்த அருமையானதொரு வாட்ஸ்அப் வழியான பட்டி மண்டபத்தை ஏற்பாடு செய்த நற்றினை குழுவினருக்கும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் லைக் செய்யுங்கள் தங்கள் நண்பர்களும் இதை கேட்டு ரசிக்க ஒவ்வொரு பதிவையும் உடனடியாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுள்ள நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கமல் பகுதியில் பதிவிடுந்தது